அவர்களிடம் ஒருவர் கூலியை அதிகம் பெற்று தர்மம் எது என்று கேட்டார் நீ ஆரோக்கியமாகவும் ஏழ்மையை பயந்து செல்வத்தை எதிர்பார்த்திருக்கும் ஏழையாகவும் இருக்கும் நிலையில் நீ தர்மம் செய்வதுதான் உயிர் தொண்டைக் கொழியை அடைந்து இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு ஏனனி கூறும் நேரம் வரை தர்மம் செய்ய தாமதிக்காதே என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று முஸ்லிம் ஒன்று